வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினொன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் தனது மூன்றாவது கடல் பயணத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மிச்சிகனின் தலைநகர் டெட்ராய்டு நகரை பிரிட்டனிடமிருந்து ஐக்கிய அமெரிக்கா ஜே உடன்படிக்கையின்படி பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு லண்டனில் வாட்டர்லூ ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு இரு நகரங்களின் கதை என்ற நாவலை சார்லஸ் டிக்கன்ஸ் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு முதன் முறையாக ஜப்பானை சேர்ந்த கொகிச்சி மிக்கி மோட்டோ என்பவர் செயற்கையாக முத்துக்களை வளர்க்கும் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லூமியோ சகோதரர்கள் அறிவியலாளர்களுக்கு திரைப்படம் ஒன்றை காண்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேளை ஞாயிறு விடுமுறை என்னும் நடைமுறை நெதர்லாந்தில் சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மங்கோலியா சீனாவிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் ட்ரைபரோ பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ஐஎம்எப் எனப்படும் சர்வதேச நிதியத்திலும் உலக வங்கியிலும் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஸ்பெயினில் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி தீப்பிடித்து எரிந்ததில் இருநூற்றி பதினாறு உல்லாச பயணிகள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு உலக மக்கள் தொகை 5 பில்லியனை தாண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வியட்நாமிற்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் முழுமையான தூதரக உறவுகள் ஆரம்பமாகின இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மும்பை ரயில் குண்டுவெடிப்புகளில் இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள சிம் மசூதிக்குள் இருக்கும் தீவிரவாதிகளை வெளியேற்றும் முகமாக இராணுவத்தினர் மசூதியின் மீது தாக்குதல் நடத்தியதில் மசூதியின் மதகுரு அப்துல் காசி உட்பட குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு விண்வெளியில் ஒன்பதாவது கோளான புளுட்டோ ஒரு இடம் முன்னேறி நெப்டியூனின் பிராந்தியத்துக்குள் நுழைந்ததாக விஞ்ஞானிகள் கணித்தனர் இந்த நிகழ்வானது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் நிகழ்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரெஞ்சு வானியலாளர் ஜூன் லூயிஸ் பான்ஸ் என்பவர் ஒரு வாழ் நட்சத்திரத்தை கண்டுபிடித்தார் இது இவர் கண்டுபிடித்த முதலாவது வாழ் நட்சத்திரமாகும் அடுத்த இருபத்தி வருடங்களில் இவர் மேலும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களை கண்டுபிடித்தார் உலகில் அதிக வாழ்நத்திரங்களை கண்டுபிடித்த வானவியலாளர் இவர் என்ற பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா நிறுவனம் ப்ராஜெக்ட் அப்பல்லோ என்ற திட்டத்தை அறிவித்தது இந்த திட்டத்தின்படி நிலவுக்கு மனிதர்கள் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப கொண்டுவரப்படுவார்கள் என நாசா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையமான ஸ்கைலாப் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும்போது வெடித்து சிதறி இந்திய பெருங்கடலில் விழுந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜான் குவின்ஸ் ஆடம் ஐக்கிய அமெரிக்காவின் ஆறாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சி சங்கரன் நாயர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு விடுஞ்செலியன் ராமச்சந்திரன் குன்றக்குடி அடிகள் தமிழக சமய இலக்கியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க சுந்தரம் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீதரன் ஜெகநாதன் இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சுரேஷ் பிரபு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமிதவ் கோஸ் இந்திய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலா தமிழ் திரைப்பட இயக்குனர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரா ராகவயங்கார் தமிழக நூலாசிரியர் உரையாசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அ பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்லடம் சஞ்சீவராவ் தமிழக புல்லாங்குழல் கலைஞர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பீசம் சானி ஹிந்தி எழுத்தாளர் நாடக ஆசிரியர் நடிகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பூ செந்தூர் பாண்டியன் தமிழக அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் உலக மக்கள் தொகை தினம் என்று